பாரதத்தில் தர்மம் என்ன நிகழ்ச்சியில் பாரத தேசத்தில் எத்தனையோ காலம் காலமாக தழைத்தோங்கி வரும் தர்மங்களை பற்றியும் அவை மகாபாரதம் பெரிய இத்திகாசத்தில் எப்படி சொல்லப்பட்டன என்பதை பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் இப்போ நாம் பார்க்கணும் வந்தமை எல்லாம் ஏதோ கவைக் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னே எழுதி வைக்கப்பட்டவைங்கிறது இல்லாமல் எப்படி பயன்படுறதுங்கிறது நமக்கே புரிய நடைமுறைப்படுத்த முடியாமல் போனாலும் ஒரு செலவைத்தேற்றிருந்த நிலையிலேருந்து இன்னைக்கு உயரலாம் இன்னைக்கு இருந்த நிலையிலேருந்து நாளைக்கு உயரலாம் இதற்கு பணமோ காசோ ஒன்றும் செலவில்லை திறந்த மனதுதான் தேவை நாம நல்லவர்கள் ஆகணும் இன்னும் உயரணும் அப்படிங்குற தொலைநோக்கு பார்வை தேவை எல்லாத்த காட்டிலும் தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவங்கிற புரிதல் தேவை சில பேர் கேட்கலாம் ஞானம் முன்பாக ஏற்படுமா பக்தி முன்பாக ஏற்படுமா உடம்ப காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவன்கிற அறிவு பிறக்கலேன்னு வச்சுங்க அவன் பகவானிடத்துல பக்தி பண்ண வரவே மாட்டான் உடம்பேதான் ஆத்மான்னு இருந்துட்டால் அப்ப கண்டதே காட்சி கொண்டதே கோலம் நல்ல சாப்பாடு இருக்கணும் நல்ல தூக்கம் இருக்கணும் நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும் ஒவ்வொன்னு காமானுபவம் இருக்கணும் வேணும்னா வாழ்ந்துக்கணும் வேண்டியபடியெல்லாம் வாழ்ந்துக்கணும் இதோடய போடுவார் இந்த லோக வாழ்க்கையை தாண்டி மத்தோரிடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வரணும்னா அப்ப தேகம் தொலைந்த பிற்பாடும் இதிலிருந்து வெளியேறுகிற ஆத்மாங்கிறவன் வேறுபட்டவன் உள்ளான் என்கிற நம்பிக்கை இருந்தால் தான் இந்த வேலைக்கே வருவார் அப்ப முதல்ல அந்த ஞானம் ஏற்படணும் ஆஹ் தேகத்தை காட்சிலும் ஆத்மா வேறுபட்டவன் புரிஞ்சிந்த அப்புறம் இந்த ஆத்மா எத்தகையவன்கிற கேள்வி பிறக்கும் இந்த ஆத்மா பெருமானுக்கு அடிமை அவர் தான் மொத்த பேருக்கு முதலாளி நாம் அவனுக்கு தொழிலாளி அவனுக்கு அடிமை இந்த ஜானம் ஏற்படணும் ஓ எப்ப பகவானுக்கு நான் அடிமையோ அப்ப அவனுக்கு தொண்டு புரிதல் தான் எனக்கு கடமை அது ரொம்ப திருப்தியா இருக்கே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கே அதனாலதான் பக்தி பண்ணுவோம் என்ன தொடங்க ஆரம்பிக்கிறோம் அப்ப பெருமானுக்கு நாம் அடிமை உனக்கு நான் உரியவன் அப்படிங்கிற எண்ணம் ஒத்தொத்த இடத்திலையும் வர வேண்டும் உனக்குரியவன் நாம் சொல்லுட்டோம்னால் பெருமான் கைவிடுவதில்லை உனக்குரியவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது எப்படி மோட்சம் கிடைக்கிறதுக்கு அது அவசியம் தேவை இதே போல சாப்பிடறதுக்கு பசி தேவை உன்னை அனுபவிக்கணும்னா பசி வேண்டாமா சக்கர்புங்க நல்லாத்தான் காசு கொடுக்க வேண்டாம் பசியோட போனாத்தானே சக்கர்பங்கல் முடியும் அப்ப நான் உன்னுடையவன் நீயே காப்பாளன் என்கிற புரிதல் என்கிற ஏற்றுக்கொள்ளுதல் இருந்தால் பெருமான் கைவிடாமல் நம்மை பற்றி கொள்ளுகிறான் இதை வித திருத்ராச சொன்னார் கேட்டு எந்த நாலு பேரை தங்களோட வச்சுக்கவே ராஜாக்கள் வச்சுக்க கூடாது வச்சிருக்காருன்னா இப்ப வேணும்னு இடித்துறைக்கிறான் ரித்திராசனே ரித்திராசரா உன் கூட நல்லது சொல்றதுக்கு யாராவது இருக்கா பாரு உன் பிள்ள ஒத்தன் துரியோசனன் எல்லாத்துக்கும் பதட்டம் தான் என்ன பண்றோன்னு அவனுக்கே தெரியாது உன் கூடவே ஒரு சகுனிய வைத்து கொண்டிருக்கிறாய் அவருக்கு ஒன்னும் காலம் தாழ்த்த தெரியும் இல்ல முகஸ்துதி பாடுறதுக்கு தெரியும் மற்றது அவருக்கு தெரியாது சிறுமதி தர்மத்துக்கு புறம்பா துரியோசனன் நடக்க சொல்றமே இதனால இவனுக்கு நஷ்டமாச்சே இவன் குடும்பமும் நஷ்டம் அடைய போறதே என்கிற தொலைநோக்கு பார்வை இருந்தா சகுனி இதை பேசிருப்பாரா நல்லது சொல்லியிருப்பாரோ இல்லையோ அது இல்லாமல் இன்னைக்கு என் மருமானத்தை ராஜ்யம் கிடைச்சும் இந்த சிறுமதியினாலதான் கெட்டே போனார் அப்ப சகுனிய மந்திரியாவை செஞ்சதுனாலையோ கரணனுருத்தர் அவருக்கு எல்லாமே கண்ணு முன்னாடி தெரிஞ்சது என்ன ராஜசபையில அவமானப்படாம கபாஜித்தான் அதனால என்ன சொல்றானோ கேட்கணும் இதான் செஞ்சோற்று கடன் செஞ்சோற்று கடன் பேசியிருப்போம் பட்டி மன்றத்துக்கு வேணா அது நல்லா இருக்கலாமே தவிர உண்மையில தொலைநோக்கு பார்வையா கரணனுக்கு இருந்திருந்தா என்ன சொல்லிருக்கணும் என் செஞ்சோற்று கடனை கழிச்சாகணும் என் நண்பன் துரியோதனன் நன்னா அவனுக்கு எது நல்லதோ அதை எடுத்துரைத்திருக்க வேண்டும் அவனுக்கு பிடிச்சதை செய்யறது செஞ்சோற்று கடனை கழிப்பதல்ல அவனுக்கு எது நல்லதோ அதை செய்வதுதான் நண்பனுக்கு லட்சணம் அதனாலதான் கரணன் நண்பன் சொல்றதுல இருந்து நழுதியே போய்விட்டான் என்ன என்ன சொல்லிருக்கணும் பிடிச்சதுக்கு தூபம் போட்டுக்க உனக்கு இது நல்லது துரியோசனா இந்த வழி போகாதே நான் சொல்லுகிறேன் கேள் நான் கூட இருக்கேன் அப்படின்னு எடுத்துரைத்திருக்கணும் விபீஷணன் அதை பண்ணும் அப்ப உண்மையானவன் தான் ஏதோ செஞ்சோற்று கடன் பேசினான் தான் இடித்துரைப்பதிலிருந்து தவறி போனான் கரணன் அதத்தான் கண்ணனும் திரும்ப திரும்ப எடுத்தே சொல்லிட்டு இருக்கார் கரணனை முடித்தால் தான் மேற்கொண்டு அதுக்கும் கண்ணன் ஏற்பாடு பண்ணி விட்டுக்கிட்டார் உடனே தோணும் இப்படி தான பிரபுவாய் நண்பருக்கு வாழ்ந்திருந்த கரணனை போய் அர்ஜனை விட்டு கண்ணன் கொல்ல வச்சுக்காருன்னா அவங்ககிட்ட எவ்வளவு பெரிய குற்ற அர்ஜுனும் புரிஞ்சுக்கணும் இந்த மேலெழுந்த வாரியா பார்த்துட்டு மட்டும் என்னமோ நாம தான் பேசுறோமாக்கோன்னு பிரயோஜனம் அல்ல ஆழ்ந்து பாருங்க துரியோதனனுக்கு பிடிச்சதை செய்யறது நண்பன் கடமையா துரியோதனனுக்கு நல்லது எதுவோ அதை செய்யறது நண்பன் கடமையா தர்மம்னா நல்லது தர்மத்திலிருந்து விலகினா நல்லவா அப்ப இடித்தரை திருக்க வேண்டும் இதோ விதுர விதுர தர்மத்தை திரும்ப திரும்ப சொல்லறியா அவர் கூடத்தான் நன்னா திருத்தராட்டனுக்கு தூபம் போட்டு சம்பாவனம் இருக்கலாம் வேணும்னா அவருக்கு யார மந்திரியா வச்சுக்கணும் கரணனை சகுனிய போல தப்பா பேசுறவாளோ இவர்கள் அருகிலே வைத்துக் கொள்வது கூடாது அதைத்தான் படிப்பன படிச்சிடும் இன்னதுக்கு மேலே பேரை இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கிறவன் தன் வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாலு பேரா சுவாமி இப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் என்ன பார்க்குறோம் நாம் இருவர் நமக்கு இருவர் ஒருவாட அந்த நாலு பேர் இதுவர் சொல்கிறாரோ நம்ம வீட்டுக்கார தவிர சொல்கிறார் நாம யார் இருக்குமோ நம்ம நாலு பேர் இருக்கோம் முன்னாடியெலாம் நிறையா குழந்தைகள் இருந்தார் அப்புறம் ரெண்டு குழந்தைகள்னு ரெஸ்டிக் பண்ணும் அது அநேகமாக எல்லோரும் வந்துவிட்டா அப்படியே இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் இல்லையோ நாம் இருவர் நமக்கு ஒருவர் கொஞ்சம் நாளில் மாத்திர போகிறோம் அந்த ஒன்று மட்டும் எதுக்கு இப்போ இருவரே அதுவே போகிறோம் ஒன்றையும் விலைக்கு விட்டு விடலாம் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் அது மட்டும் எதுக்கு சாமி நானே அப்படிங்கிற அளவு கொண்டு விட்டுற போறோம் நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவரே நானே நானே சொன்னார் நாமேன்னு சொல்றதுக்கும் நானே சொல்றதுக்கு வச்சா சண்டியா நானே சொன்னா இந்த உதரண்டு சேரவே சேரா மேலுதொடம் கீதொடும் நாம் என்ன சொன்னா சேரும் நான் என்ன சொன்னா சேரவே சேராத் அப்ப சேர்ந்தா தான் வாழ்க்கையை ரசிக்கும் இல்லறத்தில் இருக்கும் தாங்கள் குடும்பத்தை தவிர இந்த நாலு பேரை வீட்டில் வச்சுக்கணும் நாலு பேருமே வச்சிருந்தா ஓஹோ ரொம்ப நல்லது இல்ல கடைசி பட்சம் ஒத்தரையாவது நம்ம கூட வைத்துக் கொள்ள வேண்டும் அவா யோசிப்பாருங்க ரொம்ப தூரம் எனக்கு விளக்கறதுக்கு இப்ப தெரியாது என்ன இப்ப இத பத்தி ரொம்ப கதைகள்லாம் கிடைக்காட்டாலும் சொல்லிருக்கார் பண்ணிதான் பார்க்கணும் நீங்களே யோசிப்பாருங்க சொல்லது நியாயமா இருக்கா இல்லையான்னு சத்வாரி தேதாட்ட கிருஹே வசந்து ஸ்ரீயாதிர்மே விருத்தஹா ஜாதி அவசன்னஹா புலீனஹா சதா தரி பகினீச அனபத்யா சத்வாரி தே தாத்த கிரிகே வசந்து தே தாத்தா அப்பா பிள்ளாய் திருத்தரா இந்த நாள் வரை உங்க வீட்டுல வச்சு அனுப்பி ஏற்கனவே ராஜா எந்தெந்த மந்திரியை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டார் இப்ப நாம பேசு இல்லறத்தில் இருக்கிற பத்தி நம்ம எல்லாருக்குமே நாம இதுல யாரான ஒருத்தர வீட்டுல யாரே விருத்தஹா ஞாசிஹி நம்முடைய பங்காளி ஒத்தர் வயசானவரா இருக்கணும் நம்ம பங்காளிகளுக்குள்ள ஒருத்தர் மூத்தவர் அவர் ஆறான நம்ம வீட்டோட வச்சுக்கணும் அவ என்ன பண்ணுவான்னு சொல்றார் அது அப்புறம் சொல்றேன் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பங்காளி அவரை கண்டிப்பா வயசானவர் பங்காளிய வீட்டோட வச்சுக்கோ அவசன் உயர்ந்த குலத்துல பிறந்தவர் நன்ன வாழ்ந்தவர் ஆனா இப்ப நொடிச்சு அப்படி இருக்கிறவனை விடாம உன் வீட்டுல வச்சிருந்து காப்பாத்து உன்னோட கூடவே வச்சுக்கோ மூணாவது சதா தரித்திரா எப் எப்போதுமே வறுமையிலேயே வாடக்கூடிய யாரோ ஒருத்தர் அவரையும் உன் வச்சுக்கோ அவருக்கு வறுமை மாறவே மாட்டேங்கிறது என்னமோ முயற்சி பண்ணி பார்த்தார் வறுமையிலே இருக்கார் அவரை கொண்டு வந்து உன் வச்சுக்கோ கடைசியா பகினீச அனபத்தியா கூட பிறந்தவள் தனக்கு குழந்தை இல்லாத கூட பிறந்தவள் ஆனால் இப்ப ஒருத்தர் இல்லறத்தில் இருக்காருனா அவனுக்கு கூட பிறந்த தங்கையோ அக்காவோ ஆனா அந்த தங்க அக்கா குழந்தை இல்லாதவா குழந்தை இல்லாத தங்கையோ அக்காவையோ உன்னோட கூட வைத்துக்கொள் நாலு பேரை சொல்லிருக்காரு நமக்கு தலை சுத்தோம் யார் நம்ம வீட்டுல வச்சிருந்து என்ன சாதிக்க போறோம்னா சொல்றேன் விருத்தகா ஞாதி வயசான பங்காடியா இருந்தா நம்ம குலத்தினுடைய மரபெண்ண நம்ம தாத்தா என்ன பண்ணிருக்கார் முத்தாத்தா என்ன பண்ணிருக்கார் அவாவா எப்படி இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்கா அப்படிங்குறத விடாம சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பார்த்திருக்கு வயசானவா நம்ம கூட இருக்காதுன்னு வச்சுக்கோ இருக்கணும் இதெல்லாம் வேற யாராவது பத்தியும் பாக்க போட்டோம் இப்போ முதல்ல நம்ம வயசான பெற்றோர்களை வைத்துக் கொள்ள வேண்டாமா இவர் சொல்லவே இல்லையா சாமி அதை கிராண்டட் கண்டிப்பா அப்பா அம்மாவை கூட வச்சுக்க போறான்னு அவர் முடிவு நம்ம அதுக்கே ஆபத்து பண்ணிடுவோம்னு விதிரரே எதிர்பார்த்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அப்ப விதிர்க்கே நம்ம விஷயத்துல தொலைநோக்கு பார்வை இல்லை இத்தனை எழுதி வச்சிருக்காரே தவிர இவன் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்க போறான் பர்முட்டேஷன் காம்பினேஷன் போட்டு கண்டுபிடிக்க போறான்னு விதிரும் யோசி யோசித்தான் எழுதினார் ஆனா பெற்ற தாய் தந்தையர்களை கூட விட்டுடுவா அப்படிங்கறது ஒரு தெரியல போது உபன்யாசுக்கா வருவா பக்தி பக்தின் வா தானகர்மங்கள்லாம் நிறைய பண்ணுவா சுவாமி உங்க எங்க இருக்காருனா தர்மம் பண்ணுட்டேன் எங்க பண்ணிருக்கீர்னா முதியோர் இல்லத்தில விட்டு இருக்கேன் பல பேர் எனக்கு தெரிஞ்சு முதியோர் இல்ல நடக்குவா திறந்து வைக்கிறதுக்கு கூப்பிடுவா வந்து எல்லாரையும் பாருங்க அங்க இருக்கிற முதியோர்களுக்கு உபன்யாசம் பண்ணுன்னு வா போ ஆனா போற என்ன தோணும் முதியோர் இல்ல நன்னா நடக்கிறதா சுவாமி நன்னா நடக்கிறது அவர் சொல்றது அடி எனக்குன்னு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்த பண்றதான்னு தெரியாது ஒரு பக்கத்துல அந்த கைங்கிரி மன்றவர் வசதியா பண்றார் ஓஹோ நடக்கிறார் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்றார் அது திருப்தி ஆனா ரொம்ப நன்னா நடக்கிறதுன்னு சொல்லச்சே உள்ள ஒண்ணு நிறந்தவர் அப்ப நிறைய முதியோர் இல்ல திறக்கணும்னா பிள்ளை பொண்கள்லாம் என்ன டொனேட் பண்ண போறா அப்பா அம்மாவை டொனேட் பண்ண போறா வேற எத்த நான் போனேன் சுவாமி முதியோர் இல்ல ஆர்ந்துக்கணும் ஏதாவது டொனேஷன் கொடுங்க ஆரம்பிக்கிற அன்னைக்கு குடுக்கறேன் அவசரப்படாதீங்க லட்ச ரூபாய்க்கு செக் வர போறது அப்படின்னு நினைச்சிருந்தேன் ரெண்டு பேரும் வந்தா கணவன் மனைவி வந்து வண்டியில பின்னாடி திரும்பி திரும்பி பாத்துன்னு வந்தா சரி ரொம்ப பெரிய மூட்டையா அடுத்துன்னு வரப்போறா போட்டு இருக்கு என்ன கொடுக்க போறாருன்னா இல்ல எங்க அப்பா அம்மாவே இங்க குடுத்துட்டு போயிடலான்னு வண்டே அவளை நீங்க ஜாகிரதையா பாத்துங்கன்னா அதான் நெருதல் ஒரு பக்கத்துல நன்னா நடக்கிறதுன்னு திருப்தி இன்னொரு பக்கத்துல கொண்டு போய் நாம ரட்சிக்க வேண்டிய நம்ம பெற்றோரை கொண்டு போய் அந்த இடத்துல விடுக்கிறோம் என்னால் ஏதோ வெளிநாட்டுல இருக்கா இங்க இருந்து தனியா கட்டப்படுறது சரி அங்க போய் இருக்கட்டும்னு யோசிச்சா கூட உள்நாட்டிலேயே இருந்துட்டு பக்கத்திலே இருந்துட்டு தனியாத்தான் இருப்போம் எங்களுக்கு ஒத்து வரல சுவாமி அதை எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கு அதை காட்டிலும் பிரிஞ்சிருக்கிறது நல்ல சொல்லியும் இப்ப அப்பா அம்மாக்களே ஒரு மனசை தேசிமுட்டா கல்யாணமானா தனியா வச்சு விட்டா நமக்கு நிம்மதி அவளுக்கு நிம்மதி எதுக்கு இது ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டையும் சச்சரவும் அடிக்கடி முகத்தை பார்த்தாலே வெறுப்பு வந்துரும் எதுக்கு இன்னொருத்தர பார்த்து தள்ளி இருந்தா வெறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு குறைச்சல் அப்ப முதல்ல பெற்றோரை வச்சுக்கணும் ஏன்னா இந்த நாலு பேரை நான் படிச்சு முடிச்ச உடனே பத்திலா விதர் கூட பெற்றோரை வச்சுக்கணும்னு சொல்லல அதனால நான் இவ்வாழ்லாரையும் வச்சுக்கலன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது பெற்றோரை வச்சுக்கிறோங்கறத அவர் ஒத்துணுட்டார் அதை தவிர இவர்களை பத்தி சொல்லிட்டு இருக்கார் அப்ப வயசான பங்காளி இருந்தால் நம் குலத்தின் ஒழுக்கங்கள் என்ன நம்ம குடும்பத்தினுடைய பண்பாடு என்ன அந்த நாள்லேருந்து என்ன பண்ணிட்டு சின்னதா ரெண்டு சொல்றேன்னு குழந்தை பிறந்தது மொட்டை அடிக்கிறது முடிய இருக்கிறதுன்னு வழக்கம் வச்சிருக்கோம் அது புதுசா இப்ப கல்யாணம் ஆகி குழந்தை பரத்தவா தெரியாதா அப்பா அம்மா கூட இல்ல இவரோட மரணமே அடைஞ்சிட்டாலும் வச்சுக்கோ அப்ப இந்த குடும்பத்தினுடைய வழக்கமே தெரியாது போட்டுமே உடனே திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறது வழக்கம் இல்ல ஒப்பிரியப்பன் சன்னதிக்கு போய் மொட்டை அடிக்கிறது வழக்கம் இல்ல குணசீலம் பெருமாளை போய் சேவிச்சுட்டு வரது வழக்கம் இல்ல சோழங்கிபுரம் பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றது வழக்கம் சொல்ல வேண்டாமா அந்த வழக்கத்தை எடுத்து சொல்றதுக்குத்தான் ஒருத்தர் அவர் மூத்தவர் பங்காளிய வீட்டுல வச்சுக்கோ அடுத்து அவசன்னகா குலீனகா சிறந்தவரா பிறந்து நல்லா வாழ்ந்தவர்தான் வாழ்ந்து நொடிச்சு போயிட்டாருன்னு சொல்ல முடியும் அவர்களை ஆதரிக்க வேண்டியதே ஒரு தர்மம் நல்லா வாழ்ந்தவா அவளுக்கு என்னைக்கும் சத்துன அந்த நிலை போய்டுறது பாருங்கோ அப்ப யார கேக்கிறது எப்படி இருக்கிறதுன்னு ஒரு பயந்து போடுவாவா அவளோ ஓஹோன்னு வாழ்ந்திருக்கா தாங்களே கொடுத்து கொடுத்து வழக்கம் இன்னைக்கு தாங்க வாங்குற நிலமைக்கு வந்துட்டோமா வெட்கப்பட்டுடுவா அவளுக்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள சுருங்கி போயிடுவா அப்படி இருக்கிறவனை கண்டிப்பா கூட வச்சுக்கோ வச்சுந்தா என்னன்னா நல்லா வாழ்ந்திருக்கார் ஓஹோன்னு சமுதாயம் தெரியும் நல்ல எக்ஸ்போஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு இப்ப அவருக்கு நம்ம பேர்ல ஒரு மிகுந்த பச்சுதல் வந்துடும் நம்ம வாசல்ல யார போய் கேட்போம்னு தெரியாத திங்காடினு இருக்கிற இவன் வந்து வச்சுன்னு ஆனாலும் இவனுக்கு நாம நல்லது பண்ணணும் என்ன பண்ணலாம் ஒருத்தருக்கு நல்லது பண்ணோம்னாலே அவன் குழந்தை குட்டிகளை நன்னா வளர்த்தறதுதான் அவனுக்கு பண்ற நன்மை இப்ப நம்ம எல்லாம் ஓடி ஓடி வேலை பார்க்கறோம் எங்க யார் கூப்பிட்டா கூட ஒரு பிசீவ் டைரக்டர் இருக்கார் யார் பிசி வைஸ் பிரசிடன்ட் இருக்காரு மட்டும் ஒரு போன் வரட்டும் எந்த மீட்டிங்கா இருந்தாலும் அப்படியே போட்டத போட்டபடிதான் ஓடி ஆனும் ஐயோ என்ன பண்ணிட்டோ என் பொண்ணு கூப்பிடுறே ஹெட்மினர் கூப்பிடாலே பிரின்சிபால் கூப்பிடறாங்களே அப்ப யாருக்கா இருந்தாலும் அவ குழந்தைகளை ரஷிக்கிறது தான் இதுக்கு எதுக்கு ஓடுறோம் இப்போ இந்த அறவயிட்ட நிருப்பரத்துக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபா போரும் குழந்தைகளை நன்னா படிக்க வைக்கணும் அதுக்கு துணிமொழி நல்லா வாங்கி கொடுக்கணும் அவன் சௌச்சமா இருக்கணும் நாம் பட்ட கட்டம் அவன் போடக்கூடாது உலகம் கடுமையா மாறின்றே போறது இதுதானே ஒரு பெற்றோருக்கும் துடிப்பு அத நன்னா தெரிஞ்சுக்கிடுவான் வாழ்ந்து இன்னைக்கு நொடிச்சு போய் நம்மோட இருக்கானே அவன் நம்ம குழந்தைகளை நன்னா தயார் பண்ணி கொடுத்துருவானா அதுக்காகத்தான் அவனை கூட வைத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு கதையெல்லாம் சொல்றது பண்பாட்டை எடுத்து வரைக்கிறது மாரல் சயின்ஸ் போதிக்கிறது அவளுக்கு பெற்றோரோட கொஞ்சம் சத்துன்னு பிணக்கு ஏற்பட்டுடும் அப்ப இதோல ஒருத்தன் கூட இருந்தா என்ன உங்க அப்பா சொல்றது நியாயம் தானே கொஞ்சம் உங்க அம்மா சொல்றது கேட்கக்கூடாதா என்னவன் எடுத்துரைக்கிறான் அதே குழந்தைகள் பட்சத்தையும் நாம பார்க்க மறந்துபடுவோம் இல்லையோ அப்பா அவர் பேசுவார் உன் அவசர புத்தியிலே உனக்கு இருக்கிற பதட்டத்துல குழந்தையினுடைய கோணத்தை நீ பார்க்கவே மாட்டேங்கிற அதை முதல்ல பார் அப்படின்னு எடுத்து சொல்லுவான் அதற்காக அவரை வைத்துக்கொள் அடுத்தது சதா தரித்திர எப்போதும் வறுமையில் இருப்பவர் முன்னாடி நன்னா இருந்துட்டு இப்ப நுடிச்சு போயிட்டவரல்ல எப்போதுமே வறுமையில் இருப்பவர் அவரை உன்னோட கூடவே வைத்துக்கொள் வெச்சிண்டா அவர்தான் இவன் நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு நம்ம நன்னா இருக்கணும்னு கோடி கோடியா கொசி குடுத்து பிரயோஜனம் இல்லை இவன் நன்னா இருக்கட்டும்னா அப்படின்னு உளமாற அது வரியவன் நினைக்கிறான் பணக்காரன் அப்படி நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா ஆனா வறுமையில இருக்கிறவா நன்னாவாளை பார்த்துனோம் சாமி நன்னா அப்படின்னு சொல்றான் அந்த சொல்ற வேக அந்த சொல்ற மனசே போதும் இவன் தாராளமாக வாழ்ந்து விடுவான் அப்ப வறுமையில இருக்கிறவன வச்சு நீ காப்பாத்து கடைசியா சொன்னார் குழந்தை இல்லாத தங்கையோ அக்காவையோ வச்சுக்கோ அவ தான் உன் சொத்த துளி வீணாகாம பாதுகாத்து கொடுப்பாள் இன்னைக்கா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ அத்தை ரொம்ப முக்கியம் தெரியும் எதுவாக இருந்தாலும் அத்தை அத்தை அந்த பொண்ணு பிள்ளைக்கு மாமாவும் முக்கியம் பொண்ணு பிள்ளைக்கா அத்தையும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவளுக்கு தங்க மருமகள் மருமகன் இடத்துல பிரியம்ங்கிறது அதுவும் தன் கூட பிறந்தவனுடைய சொத்து வீணா பொருத்த பார்த்துட்டே இருக்க மாட்டான் நம்ம ஆறான ஒருத்தர் இந்த கோவிலுக்கா என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுங்கன்னா பக்கத்துல கூட பிறந்தவள் இல்லையான்னு பாத்துட்டு கேட்கணும் கேட்டாலே இந்த சுவாமி பத்தாயிரம் கொடுக்குறேன்னு சொல்றாருனா கூட உடனே போருமே அவர் கேட்டதுக்கு ரெண்டாயிரம் கொடுத்தா போறாதா அப்படின்னு அவ சொல்லிடுவான் அப்ப ஆனா அவளுக்கு குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோ இங்க இருக்கிறதையும் சேர்த்து எடுத்து போடுவோம் குழந்தை இல்லாத ஒரு அத்தையை